الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكله عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئة أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلغه فلن تجد له غليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وَنَشهدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ صَلَّى اللَّهُ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَأَصْحَابِهِ مَنْ تَبِعَهُمْ بِإِحْسَانٍ إِلَى يَوْمِ الدِّينِ أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قو أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارا عليها ملائكة غلال شداد غلال شداد لا يعصون الله مرحبا படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் நல்லா எல்லா புகழும் என்னதும் உண்டாவது கருணையும் கலாமனு வீரமும் சவரிய வழியில் வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பானுடைய பாதையை காட்டி கொடுப்பதற்காக அனுபவப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முகமதுல்லா முஸ்தபாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அண்ணனுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் சுயர்ந்தோர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என் எண்ணும் உண்டாவத அவைகளை எடுத்து நடப்பதோட மாத்திரம் விட்டு விடாமல் எதைகளுக்கு என்னை விலகிக் கொள்ளும்படி விலைக்கு இருக்கு அவைகள் இருந்து விலகி தவிர்த்தே எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த படைத்தரபுள் ஆளுமீன அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் அக்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முழுமையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ராகத்தையும் அல்லாஹ் உயர்தரமான தீனில் மாத்திரம்தான் வைத்திருக்கிறான் அல்லா மனிதர்களை உலகத்துக்கு அனுப்பி இந்த மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஒன்றிருக்குமாக இருந்தால் அது தீனு இஸ்லாம் மாத்திரம் இந்த நாம் முழுமையாக பின்பற்றுவதிலே தான் எமது வாழ்வில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி மௌத்துடைய நேரத்திலும் நிம்மதி மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இடங்களிலையும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் தகவல்களை பெரியார்களே சொல்லும் பொழுது ஈமோட விசுவாசிகளே நீங்க முழுமையான தீன்ல நுழைந்து கொள்ளுங்க முழுமையான தீன் அவங்களோட வாழ்க்கையில பாலோ பண்ணுங்க அடிச்சு வீடுகளை பின்பற்றவானாம் நிச்சயமாக தொழுவதும் நோம்பு பிடிப்பதும் ஏனைய கிரியைகளை செய்வதும் இவைகள் மாத்திரம்தான் தீனுல் இஸ்லாம்களை பெரியார்களே அல்லாஹுடைய நல்லேன் அல்லாஹீனு இஸ்லாத்த ஐந்து விடயங்களை மீது அமைத்து வைத்திருக்கிறான் இஸ்லாத்தை வணக்க வழிபாடுகள் அடுத்தது கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் அடுத்தது குடும்ப வாழ்க்கை அகிலாத் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை இந்த ஐந்திலையும் நாம் பூர்த்தியாகவே தீனை பின்பற்றக்கூடிய என்பதாக நாம் என்னை நினைத்துக் கொள்கிறோம் இவ்வாறு விட பார்த்து நாமும் பெயர் அவரோட தீன்தாரி தீனு உடையவர் என்பதான் சோர்களை பெரியார்களே இந்த ஐந்திலையும் அவர்கள் தான் முழுமையான ஒன்றையும் எனக்கு சொல்லி தராமத்து போதித்திருக்கின்றது சொல்லித் தந்திருக்கிறேன் நீங்க எப்படி போறீங்களா இடது வர்க்கமாக துப்புங்க அதுக்கு முடியலையா இரண்டு காலுக்கு மத்தியில் துப்பிக்கொள்ளுங்க சமாயில வரக்கூடிய ரைவாய் இதே மாதிரி தொட்டாடி விடுகிறீர்களா கொட்டாவிடும் பொழுதோ கையை வாயிலை வைத்து அதை பொத்தி கொள்ளுங்கள் நாய் ஊழ விடுவதை போன்றோ ஆண்டு இவ்வாறு வாய் சத்தம் ஒட்டு கொட்டாடி விடவானாம் இவ்வாறு விடுபவர்களை பார்த்து மதி கொட்டாடி விட்டா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன முறையிலே நடந்து கொள்ள வேணும் எந்த முறையையும் எனக்கு சொல்லித் தந்தை சொல்லிக் கொடுத்தான் அந்த அடிப்படையில் தகவல்களே நாம் முழுமையான தீனை பின்பற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் எனக்கு தரப்பட்ட பொறுப்புகள் வந்துதான் குடும்பத்துடைய பொறுப்பு குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை தர்மனே குடும்பத்தை மன உறுப்பினர் பிரகாரம் வழிநடத்தி நாம் இலகுவாக எமது குடும்பமே தடையாக இருப்பார்கள் நான் அவர்களிடம் தீனை கொடுக்காவிட்டால் அந்த மனைவியிடம் அந்த பிள்ளையிடம் நாம் தீனை கொடுக்காவிட்டால் அல்லாவுடைய கட்டளைகளை சொல்லி அவர்களுக்கு பழக்காவிட்டால் நாளைக்கு நமது விரோதியில் யாரும் இல்லை எமது குடும்பம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவேண்டும் பெரியார்களே ஒவ்வொரு ஆண்டுகளும் பல பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் பொறுப்பளித்த ஆசை ஆசைப்பட்டு பொறுப்பை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சோதர்களை பெரியார்களே பொறுப்பெடுத்த ஒரு விடயத்தில் ஒன்றுதான் நாம் குடும்பத்தை பொறுப்பாக எடுத்திருக்கிறோம் மனைவி பிள்ளைகள் கணவன் மனைவி பிள்ளை இதற்கு தான் குடும்பம் என்று சொல்லப்படும் இந்த கணவன் இந்த மனைவியுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார் இவர் பொறுப்பாக இருக்கிறார் இந்த குடும்பத்துடைய விடயத்தில் இவருக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பொறுப்பெண்ணே கொண்ட விசுவாசிகளே பொங்கலையும் பாவிக்கப்படக்கூடியதே மனிதர்களும் கட்பாறைகளும் அழகாம அதனை நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனதில் அவர்களுக்கு எல்லாம் இறக்கத்தை படைக்கவே இல்லை அவர்கள் கடினமானவர்கள் குடும்பத்தை பாது இந்த பொறுப்ப நீங்களை நான் எந்த அளவுக்கு செய்யறோம் எந்த அளவுக்கு செய்யறோம் பெரியார்களே மனைவிக்கு அல்லாவுடைய கட்டளை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா அவ அல்லாவுடைய கட்டையை எடுத்து நடப்பதற்கு நாம் உதவியாக இருக்கிறோமா அல்லாவுடைய கட்டையை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாம் ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருக்கிறோமா என்ன பொறுப்பை நாம் செய்கிறோம் இன்னும் கொடுத்திருக்கிறேன் அவர்களை இது பொறுப்பில் நின்று ஒன்று நாம் தான் செய்ய வேண்டும் நமது பொறுப்பு தான் இத ஒரு பொறுப்பு தான் அவர்களுக்கு தீனை கொடுக்க வேண்டும் அவர்களிடம் இருக்கக்கூடிய தீனை பாதுகாக்க வேண்டும் இதற்கு நாம் கணவனாக இருக்கக்கூடிய நாம் பெற்றோர்களாக தந்தையாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்திருக்கிறோம் அவருடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா அவர்களுக்கு அல்லா விட்டு இருக்கக்கூடிய கட்டளையை நாம் அவர்களும் சொல்லி அந்த பழக்கத்தை அவடம் உண்டாக்கி இருக்கிறோமா எத்தனை வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல நபியுடைய மனைவிடத்திலே எமது மனைவி மார்கள் ஜவா படிப்பனையை வைத்திருக்கிறான் முன்மாதிரியை வைத்திருக்கிறான் اللهم نبيوده மனைമാர்களே പാട്ട് ചൊല്ലുമ്പോൾ യാ നിസാ അൻ നബി ലസ്ുന്നക احد من النساء اين تتقيتن فلا تخعلن بالقول فيسمع الذي في قلبه مرض وقل قولا معروفا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهليه الاولى اي نبيوده மனைമാர்களே يا نسا ان نبي நீங்க ஏழைய பெண்களை மாதிரி தக்குவா உண்டாக்கி தக்குவா இருக்கு நினைக்கிறேன் மகரம் இல்லாதவர்களுடன் உங்களுக்கு பேச வேண்டும் நிலைமைகள் உண்டானால் வார்த்தை வளைஞ்சு கொண்டோ அவர்களோட பேசுமா அல்லது கல்வி உள்ள நோய் பிடிச்சவனும் உள்ளத்துல பாவ சிந்தனை உடையவர்களும் வருவார்கள் நீங்கி நெறிஞ்சி நீங்க பேசுறீங்க அவர்களும் பாவம் செய்து உங்களையும் பாவத்துக்குள் ஆக்கி விடுவார்கள் என்ன சொல்லணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இவர் வந்து அவர் வந்தா என் சந்திக்க சொல்லுங்க அவ்வளவு சவர்களே பெரியார்களே நபியுடைய மனைவிமார்ளுடைய தாய்மார்கள் அதனால் ஒப்பாத்துக்கு பின்னால அவர்களை யாரும் முடிக்க முடியாது திருமணம் முடிக்க முடியாது ஒப்பாத்துக்கு பின்னாலே ஆறாம் இந்த தாய்மார்களுக்கு இந்த சட்டம் என்றால் எங்க மனைவிமார்கள் எங்க வய வந்த பெண்கள் எங்கு நீங்க யாரோட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யாரோட கலந்து கொண்டிருக்கிறார்கள் யாரோட பேசுறதுக்கான ஏற்பாடுகளை நாம் வீட்டுக்குள்ள செய்து வைத்திருக்கிறோம் என்ன பொறுப்பை நாம் செய்கிறோம் நிருப்பந்த நிலைமை உண்டானால் கடினமா பேசி அனுப்பிடுங்க சகோதரர்களே பெரியார்களே ரேடியோ தொடர்ந்தா அந்த பாட்டிக்கு அந்த ஆசை வார்த்தைகள் கொடுக்கிறது யாரு கணவன் மனைவி அறைக்குள்ள இருந்து பேசுவதைப் போன்ற தைரியமாக அந்த பாடல்களோட இழிச்சு கொண்டு பேசக்கூடிய பெண்கள் யார் யாரு சொல்றாங்க அந்த ஆரிஷா ஹதீஜா இந்த பேர்களை தான் சொல்கிறார்கள் யாருடைய பொறுப்பு அவர்களை பாதுகாப்பது சந்தோஷப்படக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள் எந்த பிள்ளைய குரல் ரேடியோல கேட்டு சந்தோஷப்படுற சோதர்களை பெரியார்களே அதை பாதுகாப்போடும் அதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுப்பது தந்தையுடைய கடமை குடும்பங்களை நடத்துகிறோம் ஒரே மச்சானும் தம்பியும் அதுக்குள்ளதான் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்கள் நாங்க போனது பின்னால் என் மனைவி யாரோட பேசிக் என்ன நினைக்கிறது ஏதாவது தெரிய வந்தோன்னு ஒரு சூடாய் தலால் பாதுகாக்கும் முழு கொடுங்க பாதுகாக்கக்கூடிய அமைப்பு ஏற்பாடு செய்யம் நீங்க சொல்லிட்டீங்க காலம் நீங்க அவ இல்லம் கொடுக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாத முறை அவர் முறைக்கு நீங்க வீடு கொடுக்கணும் எப்படி பெண் தலா காட்டா அதுக்கு பின்னாலே அவளை பேசுறதோ பாக்குறதோ முடியாது அந்நிய பெண் இப்படி ஆக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இல்லம் கொடுங்க நமது எந்தளவுண்ட சிரமமம் ஏற்பாடு செய்ய வேண்டும் பெரியார்களே இதுக்கு முடியுமா தீன பாதுகாக்கமா ஆடை கொடுக்கமா அப்பதான் திருமணம் இதற்கு சக்தி இல்லை என்னால செய்ய முடியாது அதுதான் அவருடைய முடிச்சது பின்னாலே மாமீட பொறுப்போ மாமடை பொறுப்போ எனக்கு தெரியாது இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவ உமாட்டப்பட பழக்கம் இதை ஒன்றும் சொல்ல முடியாது முடியை பிடித்ததிலிருந்து எனது பொறுப்போ அதை பழக்குவது எழுது பொறுப்பு அழகு அலங்காரங்களை நான் காட்டிக் கொண்டு வெளியில சுற்றித் திரிந்தது போலாம் வந்ததற்கு பின்னால் நீங்க வெளியில சுத்தித் திரிய அடங்கி ஒடுங்கி வீட்டில இருதான் உங்களுக்கு சேப்தி பாதுகாப்பு வீட்டில இருப்பந்தமா தேவையா நீ சொல்லுங்க வெளியோனாங்க தேவையா சொல்லுங்க நபிய நாயகனு யாருக்கு மனைவிமார்களுக்கு சொல்லுங்க வயது வந்த பெண்களுக்கு சொல்லுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்லுங்க அவர்களை கொண்டோ மறைக்கப்படக்கூடிய அந்த ஆடையை கொண்டு முழுமையாக மறைச்சு கொள்ள சொல்லுங்க ஜலாவி வெண்பதே ஜில்பாவுடைய பண்மை ஜில்பா வெண்பதே ஒரு பெண் உச்சங்கலையில் இருந்து உள்ளங்கால் வரையும் மறைக்கப்படக்கூடிய ஆடைக்கு பேர்தான் ஜில்பா நவீட காலத்திலே அந்த பெண்கள் முழுமையாக மறைத்துக் கொண்டிருந்தார்கள் முகத்தையும் மறைத்திருந்தார்கள் கையையும் மறைத்திருந்தார்கள் இருவருக்கும் மேற்பட்ட சகைகான அதிசல் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி எங்களுக்கு நன்றாக தெரியும் படைத்திருக்கிறோம் அந்த பிரயாண கூட்டம் சென்றுவிட்டதை இவருடைய மாலையை தேடி சென்றார்கள் திரும்பி வந்தார்கள் யாருமே இல்லை அந்த இடத்தை அப்படி படுத்துக் கொண்டார்கள் தன்னை முழுமையாக போத்திக் அதுக்கு பொறுப்பாக்கப்பட்ட அந்த சகாவிட்டு ஆயத்துக்கு முன்னால் என்னை கண்டிருக்கிறார் மறைக்க வேண்டும் என்ற சட்டம் வருவதற்கு முன்னால் அவர் என்னை கண்டிருக்கிறார் அடையாளம் கண்டுகொண்டார் அவர் உடனே சொன்னார் மறைத்துக்கொண்டே வரக்கூடிய நீங்க இஸ்லாம் கட்டிவிட்டால் முகத்தை திரவுங்கள் கை கவர்களை கலட்டுங்கள் அந்த நேரத்தில் அணிந்தவர்களாக அவர்களுடன் இருந்தோம் அந்த நேரத்தில் பிறையான கூட்டங்கள் எங்களை கடந்து செல்லும் பொழுதோ நாம் எமது முகங்களை அதில் பாதி கொண்டு மறைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக அதற்கு ஆயிஷா ரவி எல்லாம் சொல்கிறார்கள் எஹராமுடைய நேரத்தில் இருவருக்கும் மேற்பட்ட முகத்தை மூடி இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இதுதான் இதை நான் வழிகாட்டல் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா சில பெண்கள் தயாரானாலும் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய கணவன்மா ஒரு பெண் பண்ணி கணவனை விட போகிறேன் அவர் என்ன முகம் மூட விடுறார் இல்ல எதுக்கு பத்துவா இல்லை அவர் காத்த மூடே கணவன் தடை சோழர்களே பெரியார்களே நாம் தான் அவர்களுக்கு வழியை காட்டிக் கொடுக்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் அலங்கரிச்சி தெ அனுப்பி என்ன பொறுப்பை செய்கிறோம் நரகத்தில் பாதுகாக்கிறோமா நரகத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அதற்கு அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா நாம் யார் சகோதர்களில் பெரியார்களே பெண்கள் அவர்களுக்கு யாரோட பேசிக்கொண்டிருக்கிறார் வரக்கூடிய மீன்காரடனும் மரக்கடி விட்டுக் கொண்டு வரக்கூடியவனும் சகோதரர்களே பெரியார்கள் எங்க இருக்க தீன் நான் எடுத்துக்கொண்டிருக்க நான் பெரிய தீன் தான் இதை பாதுகாக்கிறோமா அவர்களே பொறுப்படுத்தா நம்மளே முடிய பிடிச்சு பொறுப்படுத்தி நாம் தான் பொறுப்படுத்தோம் அவர்களுக்கு உணவை சேர்க்கிற பொறுப்பு நமது பொறுப்பு நாம் வாங்கி கொடுக்கிறோம் சமைக்க வச்சில்ல சாப்பாட்டை கொண்டு கொடுக்கிற பொறுப்பு நமது கையோங்கி அறைய முடியாது சகோதரர்களே பெரியார்களே நாம் எடுத்த பொறுப்பு பொறுப்பை செய்கிறோமா நமக்கும் நமது பிள்ளைக்கும் சாப்பாடு சமைத்து கொடுப்பதற்காக காலையில தெருவுல சீரழித்து மாக்கட்ட வேலை செய்யக்கூடிய மறைக்கற மறைக்கப்பட வேண்டிய கண்ணுக்கு வழங்குது ஏன் சொல்றேன் தான் ரோசம் வேண்டி மறைக்கப்பட வேண்டியது கண்ணுக்கு வழங்குது எங்களுக்கு பார்க்கலாம் இருக்குது அங்கிட்டு திரும்ப வேண்டி இருக்குது யாரு எமது தாய்வார்கள் மறைக்கப்பட வேண்டியார்கள் ரெண்டு பேர் நரகவாதிகள் நான் அவர்களை காணவில்லை முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயு பின்னால் வருர்கள் தங்கள ஆராதிகள் பெண்கள் எல்லா பெண்களும் இல்லா துன்மியா பெண்கள் என்றால் ஆடை அணிந்தும் விளக்கம் எழுதார்கள் இறுக்கமான ஆடை நிர்வாணத்திலே மறுபெயர் குட்டையான ஆடை நிர்வாணத்திலே மறுபெயர் மெல்லிய ஆடை நிறுவனத்திலே மறுபெயர் இன்னைக்கு எப்படி போறாங்க இவர்களும் ஆண்களின் ஆண்களை தங்களின் பக்கம் தாய்ப்பதற்காக பலவிதமான கையாளுவார்கள் இவர்கள் நரகவாதிகள் இன்னும் சொன்னார்கள் சிந்தனை கூட வந்திருக்காது முடிகளை வைத்து கட்டியிருப்பார்கள் எவ்வாறு குதிரை ஒட்டகம் செல்லும் பொழுது பேகமாக செல்லும் பொழுதோ அதே சிவில் ஆடி அசைவதற்கும் இவர்கள் நடந்து கொண்டு செல்லும் பொழுதோ இவரது வைத்து கட்டி ஆடி அசைந்து கூட இவர்கள் மாட்டார்கள் நறுமணம் இவ்வளவு தொலைதூரத்துக்கு வீசிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் பவர்களை தெரியார்களே அல்லாஹோட நல்ல பெண் குழந்தைகளுக்கு எப்படி ஆடைகள் அணிவிக்கிறோம் அமைப்பில இருக்கிறது அது நிர்வாணமாக போறதுக்கு அடையாளம் எப்படி உடுத்திட்டு போறாங்களே வெடிக்க பார்க்குறது அபாயா இதை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்ன பொறுப்பை செய்தோம் இத சொன்னோமா எங்களுக்கும் பெரிய வீட்டுல இருங்க போறதாக இருந்தா மறைச்சு கொண்டு போங்க எங்களை பார்த்தோம் பரவான் சொல்லுதோ அவர்கள எதிர்பார்க்கிறோம் அவங்க வேற அவங்களோட பேசக்கூடாது கதைக்கூடாது இறங்கக்கூடாது பாதுகாப்போம் ஏதாவது மத்தலா விஷயங்கள் சிறைக்கு மறைவிலிருந்து கேளுங்க சிறைக்கு மறைவிலிருந்து கேளுங்கர் பூமி தாய் மாதத்துல பேசு கேட்க சொல்லியே இந்தன்னா நாங்க இன்னைக்கு எப்படி போலங்க தகவர்களை தெரியார்களே நான் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா முதலாவது நம்மளை பாதுகாப்போம் இருக்கிறோமா தகவர்களை தெரியார்களே இவ்வாறு வீட்டிலே நிலைமைகள் எப்படி இருக்குது என்னத்தை கொண்டு வச்சிருக்கிறோம் வீட்டு அந்த பிள்ளையுடைய மனைவியுடைய வெர்க்கம் பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு என்ன செஞ்சுக்கிறோம் அசிங்கமான காட்சிகளை வீட்டுக்கு வச்சிருக்கிறோம் நாங்களும் இருந்து பாக்குறோம் அவர்களை முக்கால் காட்டுகிறோம் இப்படி பாண்டி போறதுக்கு மத்தோட தொடர்பாக காரணம் நாங்கள் சகோதர்களே அவர்களை பாதுகாக்கிறோம் போகாமல் என்ன செய்வார்கள் என்ன செய்வார்கள் எங்களை வந்து விட்டு கவனிக்காட்டி அவர்களுக்கு அடிக்கிறோம் சகோதரர்களே மூணு பேர் சுவர்க்கம் போக மாட்டார் அதுல ஒன்று வாக்குளிவான் குடும்பத்துல பாவம் நடக்கிறது அல்லாக்கும் மாற்றமான செயல் நடக்கிறது பாவத்தை பார்த்து ரசிக்கிறாங்க இத பார்த்தும் பார்க்காத மாதிரி எந்த கணவன் இருக்கிறான் அவர் ரோசன் கட்டவன் சொன்னாங்க ரோசம் கட்ட அடுத்த முது போகை வசூப்பம் வருகா என்ன மனை வெதா ரோசம் எல்லாத்துக்கும் வழி வர்த்தட்டே வீட்டை கொண்டு பாச விட்டு போயிடா ஜப்பு நேரம் எங்களுக்கு தொழில் செய்யணும் இதுக்கு தான் முழு நேரத்தையும் கொடுத்திருக்கிறோம் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கிறோம் இல்லை வந்தான் ரோட அரட்டை அரட்டையுடைய சபைகள் அல்லா மறைக்கடிக்கூடிய சபைகள் சகோதரர்களே பெரியார்களே நேற்று எங்கள் அனைவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சதா இசா தொல்கை என்ன நடந்து அல்லாவ மறைக்கடிக்கூடிய சபையில் அவங்க மாட்டாங்க மறக்கடிக்கூடிய சபையில் இருக்க மாட்டார்கள் நாம் யார் எப்படி இருந்துச்சு குடும்பத்தை பாதுகாருங்க பிள்ளைகளை பாதுகாங்க சொல்லை பெரிய கையில மீடியா கடன் இருக்கிறது தகவல்களை எக்ஸாம்பிள் கொண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்காக இன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாலே முஸ்லிம்களுக்கு ஆபத்து வரணும் எதிரி காட்டினா எதிரி அப்படி பத்து பெயிறானா வானத்தை காட்டினா மழை பெய்யுதான் பூமியை காட்டினா புள்ளு முளைக்குதான் அந்த பெண்டன் செய்யற வேலை அவர் நெருங்கும் பொழுது நேசிக்க கூடிய தெரியும் சேர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வர சொல்ல வெடியும் ஏறிக்கொள்ளுதோ உடனட் கிடைக்கிறது இல்லை அது சந்தர்ப்பங்கள் டைம்கள் வர அது பிரதிபலிக்கும் இதை நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் இந்த காட்டும் சீரிகளை எடுத்து கொடுத்துட்டோம் நிம்மதி ஆயிக்கிறோம் அடிச்சு சொன்னாரே இந்த கார்டூன்ல வரக்கூடிய கல்லனாக கவடனாக விபட்டாரனாக கொலகாரனாக வரக்கூடியவனுக்கு இவர்கள் போடக்கூடிய பிக்சர் என்ன தெரியுமா இந்த தொப்பி இந்த தோற்றத்தை போட்டுதான் கல்லனாக வருவான் இந்த சூரத்தோட ரத்த வரி பிடிச்சவன் வந்து யாராவது இந்த சூரத்தோட இந்த உடைகளோட பேசுகிறேன் கரை பெரிய அன்றைக்கு ஒரு அந்த சொல்றேன் என்பதற்காக புள்ளி வருவார் உசாரு வளர்த்தாங்க பார்க்க இல்ல பிள்ளை சொன்னது எல்லாத்தையும் பார்த்து போட்டுதான் அப்படித்தான் யோசிக்கிறேன் பகிரங்கமா சொல்றேன் தவறுகளை பெரியார்களே என்ன ஊட்டப்படுகிறது பாதுகாக்கிறோமா பிள்ளைகளை நாசமாக்குறோமா நூதனமான சாதனங்கள் ஒவ்வொன்றையும் முடிவு தான் கவனமா இருக்கும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம் பிள்ளையோட கையில் என்னோ சீமா செய்து அந்த டிகிரி செய்து இந்த மாட்ட நிலை எப்படி இருக்குது உள்ளடைய வெக்கத்து நிலைமை எப்படி இருக்குது வயசாளி பெண்களும் ஆண்களுக்கு முன்னு பேசுறா அந்த சாரியால மூடி வளங்கி நெலுஞ்சி பேங்கிறி இப்ப இருக்கிறவங்க இருக்குதா ஆண்களோட தைரியமா பேசுறாங்க ஆண்களோட பெண்கள் எங்கே கணவன் பாடசாலைகள்லயும் களவன் கிளாஸ்கள் பேசுது பேசுது சந்தோஷம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அம சென்று குடும்ப வரக்கூடிய தயாரா நிறைவாய் ஒழு வயது அடைஞ்சா திருமணத்தில் ஏற்பாடு செஞ்சு வச்சிருங்க அந்த தவறு நடக்குது வழித்தொக்கடி மனவிரும்பு பிரகாரம் வளர்த்தீங்க அது செய்யற முழு தவறும் வாப்பாட கபருக்கு வருமல்ல சரிதானே இதற்கு மாற்றமான ஆதிசம் நல்ல பிள்ளையை விட்டுட்டு போனா நல்ல பிள்ளைகளை சகோதரர்கள் திருவி திருவிடும் வண்ட குறையெல்லாம் தோண்டி தோண்டி பாக்குறோம் அவை செஞ்சா கிண்டி கிண்டி பேசுறோம் வருது பார்த்தோமா கிளாஸ் நிம்மதியா அரிக்கிறோம் இல்லாட்டி ஒழுக்கமான பொறந்தா யாரோட ஏரி சுத்தி போட்டு வருது பார்த்தோமா நடந்தகவர்களே ஒரு பிள்ளை சொ நீங்க நல்ல பொருளா வளர்த்துக்கிறீங்க பாதுகாச்சு கொள்கின்றேன் ாலும்ரவாயிரும்லங்கரித்துலம் ஒரு பெ அல்லாஹ அன்பு அடைவதற்கு மிகவும் நெருக்கமான வழி வைத்தியா வீட்டில் இருக்கிறேன் விட தெரியல இருக்கிறவங்களுக்கு விட தெரியல நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் ஈரக் கொள ரெல்லாம் இதை உடனே சொன்னாங்க அந்நிய ஆண்டாம எந்த பெண் இருக்கிறாளோ அவன் என்று சொன்னாங்க தெரியார்களே நாம் என்ன செய்கிறோம் கவனிக்கிறோமா பார்க்கிறோமா போன்ல இருக்குது கை அடிக்க ரெடி இல்லையே பைனல் செஞ்சிட்டு இருக்குது கை அடிச்சா எக்ஸாம் ஆயிரம் எக்ஸாம் முடிஞ்சது அவனோட சேர்ந்து போறாரு பள்ளிக்கு வரையலா நல்ல சபைகளுக்கு போகலாம் உங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு விசாரிக்கப்படுங்க நாளைக்கு நிச்சயமா நிறுத்து அவர்களை அவர்களிடம் கேட்கப்பட இருக்குது நிறுத்துங்க அவர்களை அவர்களிடம் இன்னும் கேட்க வேண்டிய தகவல்களே தெரியார்களே இந்த எடுத்து கொடுக்க சொல்லல தேவைகளும் பிரயோசனங்களும் படிப்படை விடயங்களும் இருக்குது எடுத்து கொடுத்தீங்களா ரூம்ல போட்டு பிள்ளையை அடைக்காம முன்னுக்கு வைங்க ஹால்ல வைங்க கண்கா நீங்க என்னத்தை பாக்குறாங்க தெரியாதா நம்பிக்கையா தெரிஞ்சு என்ன நடக்குது எடுத்து கொடுங்க யாருக்கு போகுது யாருக்கு வருது பொறுப்பு போன் வாங்கி கொடுக்க மாத்திரமல்ல பொறுப்பு என்ன நடக்குது கண்கா நீங்க இருந்தா திருமணம் பொறுப்புகளே பெரியார்களே இந்த பொறுப்பை நாம் செய்கிறோமா எங்க பொறுப்புல வாப்பாவாக இருக்கிறேன் நான் கணவனாக இருக்கிறேன் அல்ல நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பொறுப்பை சந்திக்கிறான் எல்லா பொறுப்பையும் செய்யறேன் கடையை பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆபீஸ பொறுப்புன்னு நினைக்கிறேன் இல்லாத பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள தடமாற அடிச்சுக்கொள்றேன் அந்த பொறுப்பை எடுத்த பொறுப்பை செய்யறேனா ஒருத்தர் உள்ளத்துல கைய வச்சு கேட்போம் இந்த பொறுப்பை ஆகப்பரிய நஷ்டவாளி ஆகப்பெரிய கை செய்த அடையக்கூடிய யாரு தெரியுமா மதுமையில அவனும் அவன் குடும்பம் அரகத்துக்கு போகுது என்ன ஆகப்பரிய நஷ்டவாளி அப்பட்டமான பகிரங்களை விடா தான் அதனால நாமும் முதலாவது பிள்ளைகளையும் திருத்தோனும் மனைவியை திருத்தோனும் இது கட்டாய கடமை இது எங்கட பொறுப்பு ஆக இல்லாமல் இந்த பொறுப்பு பொறுப்பாக விளங்கி அது தெரியாமல் நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களின் கூட்டதல்லா என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களை என்னோட குடும்பங்களையும் யார் யாரும் தயாராக செய்து கொண்டிருக்கிறார்களையாரு ஏற்பாடுகளின் தயாரிப்பு வச்சியாளா அவருடைய பிரயாணங்களை யேசாக்கி வச்சியா அவருடைய வரைக்கத்தினால நாட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாகத்தையும் யார்லா இந்த நாட்டில் வரக்கூடிய நாளைமத்தில் விம